வணக்கம் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்போட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைய இடம் தூத்துக்குடி இரண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அணுமின் நிலையங்கள் குறித்த தகவல்கள் பரிமாறி மூன்று பீமா கோரேகான் போர் நினைவு தினம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர் யார் மூன்று மணி என்ற செயலியை வெளியிட்டுள்ள அமைப்பு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்